வணக்கம் நச்சினையின் செய்தி சேவை ஜூன் 6 இரண்டாயிரத்தி வைகாசி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் புதன்கிழமை இன்று நாளிடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் மயிலாடுதுறை காயத்ரி தமிழகச் செய்திகள் தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் பலத்த காற்று மற்றும் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நீட் தேர்வில் தமிழ் வழியில் தேர்வெழுதிய மாணவர்களுக்கு நாற்பத்தி ஒன்பது வினாக்களுக்கு கருணை மதிப்பெண் வழங்க கோரிய மனுவினை இம்மாதம் பதினோராம் தேதி ஒத்திவைத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது நீட் தேர்வை மாற்றவே முடியாது என தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தராஜன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் பிரதிபா தற்கொலைக்கு அதிமுக அரசின் கல்விக் கொள்கை அலட்சியமே காரணம் என்று விஜயகாந்த் குற்றம் குமரிமலைகளை அழித்து விழுங்கும் துறைமுகத்துக்கு தேவையான பாராங்கற்களை தேங்காப்பட்டினம் மீன்பிடி துறைமுகம் வழியாக கொண்டு செல்ல எதிர்ப்பு கிளம்பியுள்ளது திருப்பூரில் கட்டாய கல்வி உரிமைச் சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளியில் சேர்க்கப்பட்ட ஒன்றாம் வகுப்பு மாணவனிடம் இருபதாயிரம் கேட்டு பள்ளி நிர்வாகம் வெளியேற்றியதால் பள்ளிக்கு முன்பாக அமர்ந்து பாதிக்கப்பட்ட மாணவருடன் தந்தை போராட்டத்தில் ஈடுபட்டாா் தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் பதவியில் இருந்த நக்மா நீக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சி தலைமை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அடுத்த ஆண்டு முதல் மக்காத பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தவும் தயாரித்து விற்பனை செய்யவும் தடை விதிக்கப்படுகிறது என்று தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் ஜூன் பனிரெண்டில் காவிரி நீரை பெற்று மேட்டூர் அணை திறக்கப்பட்டு இவ்வாண்டு குறுவை சாகுபடி செய்ய அவசரகால நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக அனைத்துள்ளது விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் கூறியுள்ளார் அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீட் மையம் மூலம் பயிற்சி அளித்ததன் பேரில் ஆயிரத்து முன்னூற்று முப்பத்தி பேர் வெற்றி பெற்றுள்ளனர் நீட் தேர்வில் கடந்த ஆண்டு அரசு பள்ளி மாணவர்கள் இரண்டு பேர் மட்டுமே தேர்ச்சியடைந்தனர் இந்த ஆண்டு பேர் தேர்ச்சி அடைந்ததாக அமைச்சர் செங்கோட்டையன் அறிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இந்தியாவின் எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தினத்தில் ஒவ்வொரு இந்தியருக்கும் சொந்த வீடு இருக்க வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமா் நரேந்திர மோடி கூறியுள்ளாா் சுற்றுச்சூழலுக்காக போராடிய மக்கள் மீது தமிழக அரசு துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கக்கூடாது என்று ஐநாவின் சுற்றுச்சூழல் பிரிவு தலைவா் எரிக் சோல்ஹெம் கண்டனம் தெரிவித்துள்ளாா் டெல்லியில் ரூபாய் ஒரு கோடி மதிப்பிலான போதைப் பொருட்கள் பரிமுதல் ஆப்பிரிக்கர்கள் உள்ளிட்ட மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குஜராத் மாநிலம் கட்ச் மாவட்டத்தில் ஜாம்நகர் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட இந்திய விமானப்படையின் ஜாக்வார் போர் விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்தில் விபத்துக்குள்ளானதில் விமானத்தை ஒட்டிச் சென்ற மூத்த அதிகாரி உயிரிழந்துள்ளார் ரஃபேல் விமான ஒப்பந்தத்தில் ஊழல் நடைபெற்றதாக பொய் குற்றச்சாட்டுகள் கூறப்படுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டாவிட்டால் பாஜகவுடனான உறவு முடியும் என இந்து யுவவாகினி அமைப்பின் தலைவர் சுனில் சிங் எச்சரித்துள்ளார் மத்திய சுற்றுலா அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் இன்ஸ்டிடியூட் ஆப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கேட்டரிங் நியூட்ரிஷியன் நிறுவனத்தில் காலியாக உள்ள பல்வேறு பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் தொகுதி பங்கீடு செய்வது குறித்து உரிய நேரத்தில் முடிவு செய்யப்படும் என்று ஜமாதிவாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் கூறியுள்ளார் பிரிட்டன் நாட்டின் தலைநகரான லண்டனில் உள்ள இந்திய தலைமை தூதரகத்தில் ஆலோசகராக பணியாற்றி வருபவர் மதுசேத்தி கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இந்திய வெளியுறவுத்துறை தொடர்பான பட்டப்படிப்பை முடித்துள்ள இவ்வரை கியூபா நாட்டுக்கான இந்திய தூதராக மத்திய வெளியுறவுத்துறை நியமனம் செய்துள்ளது தூய்மை இந்தியா மற்றும் உள்நாட்டு பாதுகாப்பை முக்கியமானதாகக் கொண்டு அனைத்து மாநில கவர்னர்கள் பங்கேற்கும் நாற்பத்தி ஒன்பதாவது மாநாடு ஜனாதிபதி மாளிகையில் நடைபெற்றது தனியாக பயணித்த பெண் பயணியை தாக்கி உடைகளை களைந்து போட்டோ பிடித்த ஒலோ கால் டாக்ஸி டிரைவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மதச்சார்பற்ற ஜனதாதளம் சார்பில் ஒன்பது பேர் அமைச்சர்களாக பதவியேற்பா்கள் என அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான குமாரசாமி தெரிவித்துள்ளாா் சுனந்த புஷ்கர் மரணமடைந்த வழக்கில் காங்கிரஸ் எம்பி சசிதரூருக்கு எதிரான புகாருக்கு அடிப்படை ஆதாரம் இருப்பதால் அவர் ஜூலை ஏழாம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் பாஜக மாபெரும் சாதனைகளை செய்துள்ளதாக மின்சாரத்துறை அமைச்சர் ஆர் கே சிங் தெரிவித்துள்ளார் இணையதளத்தில் உள்ள உறுப்பினர் படிவத்தை பூர்த்தி செய்து உறுப்பினராக இணைந்திருக்கலாம் அனைத்து ஒப்பதிவுகளையும் கடந்த சுற்றியிலோமீட்டர் பகுதியில் ஐநூறு முறை நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது சவுதி அரேபியாவில் முதல் முறையாக பெண்களுக்கு வாகன ஓட்டுநர் உரிமம் வழங்கப்பட்டுள்ளது சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் வேலை பார்த்த விண்வெளி வீரர்கள் விண்வெளி ஆராய்ச்சியை முடித்துவிட்டு வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பியுள்ளனர் வடகொரிய அதிபர் கிம் ஜாங்கும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் சந்திக்கும் நிகழ்வுக்கு பாதுகாப்பு வழங்க குர்கா படை களமிறக்கப்பட்டுள்ளது சீனாவில் உள்ள குங்டோ நகரில் ஒத்துழைப்பு மாநாடு வரும் ஒன்பது பத்தாம் தேதிகளில் நடக்கிறது வருகின்ற பனிரெண்டாம் தேதி அமெரிக்க அதிபர் டிரம்ப்பும் வடகொரிய அதிபர் கிம்மும் சிங்கப்பூரில் நடைபெறும் உச்சிமாநாட்டில் பங்கேற்க உள்ளனர் பயனாளர்களின் தகவல்களை அறுபது நிறுவனங்களுக்கு வழங்கியது உண்மைதான் என பேஸ்புக் நிறுவனம் ஒப்புக்கொண்டுள்ளது மலேசியாவில் அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதை அடுத்து 92 இரண்டு வயதான மகாதீர் முகமது அந்நாட்டின் பிரதமராக பதவியேற்றுள்ளார் ஐரோப்பாவில் எல்லை தாண்டிச் சென்ற கர்ப்பிணி பசுவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நேபாளத்தில் இன்று மிதமான நல்லடுக்கம் ஏற்பட்டது நேபாளத்தின் மேற்கு பகுதியில் ஏற்பட்ட இந்த நல்லநடுக்கம் ரிக்டர் அளவில் நான்கு ஆக பதிவானது சமீபத்தில் திறக்கப்பட்ட கிஷன்கங்கா அணை பற்றிய பிரச்சினை தொடர்பாக ஒரு நடுநிலை வல்லுநரை நியமிப்பது குறித்து இந்தியாவின் முடிவை ஏற்றுக் கொள்ளுமாறு பாகிஸ்தானிடம் உலக வங்கி அறிவுறுத்தியுள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது தென்னாப்பிரிக்காவில் விழுந்து வெடித்த விண்கள் ஒன்றின் வீடியோ வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி பதினெட்டில் எல் ஏற்பட்டிருக்கும் இந்த விண்கள் தென்னாப்பிரிக்காவின் கிராமம் ஒன்றில் விழுந்துள்ளது வணிகச்செய்திகள் நீட் தேர்வால் ரூபாய் நூறு கோடி லாபம் சிபிஎஸ்இ மகிழ்ச்சியடைந்துள்ளது இரண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி மாதம் முதல் மார்ச் வரையான காலப்பகுதியில் இலங்கைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளினால் ஆயிரத்து மில்லியன் டாலர் வருமானம் கிடைத்துள்ளது அதேவேளை இவ்வருடம் மார்ச் மாதத்தில் மட்டும் உல்லாச பயணத்துறையினால் முப்பத்தி மூன்று மில்லியன் டாலர் வருமானம் கிடைக்கப்பெற்றுள்ளது விளையாட்டுச் செய்திகள் இங்கிலாந்து பாகிஸ்தான் இடையேயான டெஸ்ட் தொடர் தற்போது நடந்து வருகிறது லார்ட்ஸ் மைதானத்தில் நடந்த போட்டியில் பாகிஸ்தான் அணி வெற்றி பெற லீட்ஸ் மைதானத்தில் நடந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற்று பதிலடி கொடுத்தது ஐ பி எல் போட்டியின் பிளே போது கொல்கத்தா அணியை பதினான்கு ரன்கள் வித்தியாசத்தில் வென்று ஹைதராபாத் அணி இறுதிச் சுற்றில் நுழைந்தது உலக அளவிலான கிக் பாக்ஸிங் விளையாட்டுப் போட்டி ரஷ்யாவின் அனப்பா நகரில் நடந்து வருகிறது இதில் 55 நாடுகளை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர் கிலோவுக்கு கீழ் உள்ள எடைப்பிரிவில் சென்னை மானவர் மாணவர் ஏ பி வசிகரன் பங்கேற்றார் காலா படத்தை கர்நாடகாவில் தடை செய்ய தேவகவுடா விடமாட்டார் என நடிகர் ரஜினி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் சினிமாவில் நுழையும் எல்லோருக்கும் அடுத்த ரஜினியாகும் ஆசை இருக்கிறது என தெரிவித்துள்ளார் தனுஷ் கடந்த வருடம் விஜய் டிவியில் ஒலிபரப்பான நிகழ்ச்சி பிக் பாஸ் இந்த வருடம் பிக்பாஸ் இரண்டு ஜூன் பதினேழாம் தேதி முதல் ஒலிபரப்பாகும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஒருநாள் கூத்து மூலம் அறிமுகமான நிவேதா பைத்வராஜ் இப்போது டிக் டிக் டிக் படத்தில் ஜெயம் ரவியுடன் விண்வெளி வீராங்கனையாக நடித்து வருகிறார் நடிகர் சிம்பு தற்போது மணிரத்னம் இயக்கி வரும் செக்க சிவந்தவானம் படத்தில் நடித்து வருகிறாா் இத்துடன் நச்சினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன தினம் ஒரு துளி பொது அறிவு குவியல் அறிவு அஞ்சல் தலை கதை சொல்லும் நீதி இதுபோல் பல தரமான நிகழ்ச்சிகளை செவிமடுக்க டபிள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் ஓஆர்ஜியுடன் இணைந்திருங்கள் டெலிகிராம் செயலிலும் நச்சினையுடன் மகிழுங்கள் நன்றி வணக்கம்